பதினைந்து நின்று கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து விடுவார்கள் அவர்கள் திண்ணை தோழர்கள் ஆவர் சில காட்டு அருவிகள் இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று கூறுவார்கள் நபி சொல்லாஹு அணிஹிவசெல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டால் அவர்களை நோக்கி திரும்பி அல்லாஹுவிடம் உங்களுக்காக உள்ளதை அதாவது அல்லாஹுவிடம் உள்ள அந்தஸ்துகளை நீங்கள் அறிந்து கொண்டால் பசியும் தேவையும் உங்களுக்கு அதிகமாக வேண்டும் என விரும்புவீர்கள் என்று அவர்களுக்கு கூறுவார்கள் திருமிதி இரண்டு மூன்று ஆறு எட்டு இது சஹி என திருமதியும் கூறுகிறார்கள்